வணக்கம் ஜூலை எட்டுவது நாட்டணியின் பொது அறிவு குவியலுக்காக சென்னையில் இருந்த நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் 1. காகிதத்தில் உருவங்கள் செய்யும் கலையை ஓரிகாமி என்று அழைக்கப்படுகிறது 2. பீல்டு மார்ஷல் பட்டம் பெற்ற முதல் இந்தியர் மானக்ஷா ஷா அல்சைமர் என்ற நோய் உடலின் மூளை பாகத்தை பாதிக்கும் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று இந்திய கடற்படையின் முதல் பெண் விமானியாக தேர்வு செய்யப்பட்டவர் யார் இரண்டு செயற்கை சூரியனை உருவாக்க எந்த நாடு தீவிரமாக ஆர்வம் காட்டி வருகிறது 3. இந்திய நாட்டில் முதல் முறையாக சட்டப்பூர்வமாக கஞ்சா செடியை பயிரிட்ட முதல் மாநிலம் எது மீண்டும் சந்திப்போம் நன்றி